தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக மகிழ்ச்சியான வாழ்க்கையில் திடீரென்று கசப்பான சூழ்நிலை வந்திருக்கிறதா நீதி நெறிகளை கை காரணமில்லாத துக்கமான சூழ்நிலை வந்திருக்கிறதா கலங்காதீர்கள் இதன் காரணத்தை இந்த தேவ மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு பரிகாரியாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை புதிய வரலாற்றில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களும் குஷ்ட தேவன் தம்முடைய தாசர்களிடத்தில் கொடுத்த நியமத்தின் மூலமாக எப்படி சுகமானார்கள் என்ற ஜீவிய சாட்சியோடு கூட கத்துடைய ஆலோசனையையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வருகிறார் புதிய இருஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் அப்படியல்ல ஆண்ட தேவனுக்கு ஆலோசனை சொல்லாத படிக்கு தேவன் கொடுக்கும் சிறியும் பெரிய ஆலோசனையானாலும் அதை தள்ளாமல் கை நாகமானை போல உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுத்து ஓடும் என்பதை சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறோம் இறக்கத்தினாலும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதற்கொண்டு இந்த ஒன்றாம் தேதி வரைக்கும் நடந்த ஊழியர் மகாநாட்டை ஆண்டு சிறப்பாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த மகிழ்ச்சியாக ஆண்டு பரிசு நாமத்திற்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் கர்த்தர் பெரியவர் பெரியவர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று நமக்கு தரக்கூடிய தேவாலோசனை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள் சாப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது ரசம் தட்டுப்பாடாகிவிட்டது இரும்பையில் தயார் பண்ணி கொடுக்க முடியாது கலனை வீட்டிற்கு அவமானமாகிவிடும் இந்த நேரத்திலேயே சுகிருஷ்ணனுடைய தாய் அங்கிருந்தார்கள் அவர்களே சொன்னிடத்தில் வந்து இப்படி சொன்னார்கள் எஸ் சுவாமி வீட்டிலே இருந்த நாட்களில் பன்னிரெண்டாவது வயது முதற்கொண்டு வரைக்கும் அவர் வீட்டிலே இருந்தார் தாயாரோடு அந்த நாட்கள் அநேக புதுமையான காரியங்களே செய்திருக்க முடியும் ஆனப்படினால அவர்கள் கண்டறிந்தபடினாலே ய சுவாமியிடத்தில் சொன்னால் ஏதாவது நன்மை செய்வார் என்ற நிலையில் அவர்கள் வந்து அறிவித்தார்கள் ஆண்டவர் தாயாருடைய சொல்லுக்காக ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை என்னுடைய வேலை பிதா விதா சொல்லும் போது தண்ணீரும் பச்சை தண்ணீரும் என்னமாகிவிடும் ரசம் ஆகிவிடும் இல்லையா அம்மா சொல்லுகிறபடி செய்ய முடியாது பிதா சொல்லுகிறபடி நான் செய்வேன் என்று சுவாமி சொன்னார் ஆண்டவராகிய தேவனுடையுடைய வாழ்க்கை வரலாறு நான் பார்க்கும் போது அவர் கேட்காமல் எதையும் ஒன்றையும் செய்தது பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அது எல்லா தாமாக எதையும் ஒன்றையும் செய்ய என்று அவர் பற்றி சொல்லி இருக்கின்றது அவர் தேவனா இருந்த போதிலோ தேவருக்கு பொருளாக எண்ணாமல் அவர் ஒரு மனிதனைப் போல அடிக்கடி போதில் முழுமையான ஒரு அனுபவம் நமக்கும் இந்த நாளில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கின்ற குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நிறைவாக்கிவிடும் எல்லாம் உங்களுக்கு சம்பந்தமாக இருக்கும் என்று சொன்னதாக நாம் காணுகிறோம் காத்துக்கொண்டே இருந்தார்கள் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் திடீரென்று சொன்னார் வேலைக்காரர்கள் அழைத்து கச்சாடிகள் எல்லாம் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அங்கு ஒரு மாறுத்தரும் சொல்லவில்லை இல்ல ஆண்டவர் ரசம் வேண்டும் தண்ணீர் கையெழுத்த ஆண்ட விளங்கிக் போல என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்க முடியும் ஒரே வார்த்தை சொல்றார்கள் அவர் சொல்லுகிறபடி செய்துங்க தண்ணீர் ரசமாகும் அவருக்கு எல்லா குறைகளையும் நிறைவாக்கி விடுவார் என்று சொல்லிவிட்டு சொன்னார் வேலை வந்தது ஆண்டவர் வேலைக்காரத்தில் பழையபடி கட்டளை இட்டார் ஏழாம் முதல் வேலைக்காரரை நோக்கி ஜிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது ஒன்று காரணத்தில் கொண்டு என்றார் அவர்கள் கொண்டு அந்த திராட்சரம் எங்கே வந்தது என்று வேறக்காரனுக்கு தெரிந்ததே என்று பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார் நீரோ நல்ல முதலாவது குறிக்கப்பட்ட அதாவது ஆட்களை கணக்கு கூட்டம் அதிகமாகிவிட்டால் உடனே என்ன செய்வார்கள் தண்ணீரை விட்டு போடுவார்கள் சாம்பாரில் இதுதான் இந்த கல்யாண வீடுகளே நடக்கிறது முதலாவது சாப்பிட நல்லா இருந்தது இவ்வளோ தனியாக இருக்கிறது என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் எந்த ஒரு மனிதனும் முன்பு அதாவது ரசம் நல்ல ருசியுள்ள ரசத்தை கொடுத்துட்டு பின்னால் ருசி குறந்ததை கொடுப்பான் நீரோ இந்து அருமையான ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர் அவர் சொல்லுகிறபடி செய்கிறது அதே மாதிரி தேமுட பிள்ளைகளின் ஆண்டவராய் கிறிஸ்து அவர் நமக்கு வழிகாட்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையில பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவுடைய விருப்பத்தையே கடைசி மூச்சு அவர் செய்து முடித்தார் அதே நம்முடைய வாழ்க்கையிலேயோ நம்முடைய சுய விருப்பம் எதுவும் இல்லாதபடி எந்த ஒரு கர்த்தரை முன்னிறுத்தி அவரிடத்தில் கேட்டு அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் ஒன்றும் குறை கூடாது எல்லாம் நிறைவாக இருக்கும் அதாவது பெண்கள் வீட்டில் எல்லாம் சா சாதம் ஆக்குவதற்கு உலையில் அரிசியை போடும் வைத்து சிலுவை போட்டு ஜெவம் பண்ணிவிட்டு வெளியே போடுவார்கள் நான் பார்த்துருக்கிறோம் அது அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அது புசிக்கிறவர்களுக்கு நல்ல நலனை கொடுக்கும் அது குறைவில்லாமல் எத்தனை பேர் சாப்பிட்டாலும் நிறைவாக இருக்கும் முடியாக இருக்கும் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அருமையான கட்டுரை பிள்ளைகளை இங்கே கட்டுரை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுத்தால் பதினைந்த வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறது பாருங்கள் வாசிக்கலாம் கூடாதி இருந்தது குடிப்போம் என்றார்கள் அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று ஒரு நியமத்தையும் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் நியாயத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளை அருமையான தொழில் பிள்ளைகளை வாழ்க்கையிலேயும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அடிமைத்தனமான வேலை செய்து போதிலும் சாப்பிட்டோம் மனதார சாப்பிட்டோமே என்றுதான் சொல்வார்களே வெளியே சமாதான பாதை வாக்கியம் அடிக்கடி மறந்து போகிறவர்களாக இருப்பார்கள் இங்கே என்று சொல்லப்படுகிற இடத்தில் வந்தவுடன் தண்ணீர் குடிக்கிறது இதை முறுக்க ஆரம்பித்தார்கள் மோசத்தில் போனார் மனிதர்களுடைய என்ன ஒரு வியாதியோ புனியோ பிரச்சனையோ வாழ்க்கையில நெருக்கடிகளோ சத்துருக்கால் ஏற்படுகிற நெருக்கடிகளோ எவைகள் ஏற்பட்டாலும் போவார்கள் கத்திரிடத்தில் போவார்கள் அலையலுயா கர்த்தி ஆண்டவரே இந்த காரியம் என்னவாகும் நான் என்ன செய்ய வேண்டும் இதில் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்பார்கள் அங்கே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியம நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் ஒரு கட்டளை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அந்த இடத்துல தான் பரீட்சிக்கின்றார் பரீட்சித்து பார்க்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் அடைந்து கொண்ட நன்மைகள் என்ன இதுவரைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன ஒரு குறை வந்தோட கூட தாண்ட முடிகிறதா என்று சோதித்து பார்ப்பார் இல்லையில அந்த சோதனையில நாம் தளர்ந்து போக கூடாது விழுந்து போக கூடாது அருமையானவர்களே வே ஒரு மரத்தை காண்பித்தார் இந்த மரத்தின் கொம்பை எட்டி அந்த தண்ணீர்ல போடு போட்டடனே தண்ணீர் எப்படி ஆயிட்டான் மதுரமாக மலையாளத்துல இனிப்புக்கு டீ கொண்டு வரும்போது மதுரம் போடணும் முதல்ல மதுரம் தெரியல இப்ப நான் தெரிந்து கொட்டோம் தேவருக்கு மயுமாக தண்ணீர் எப்படி ஆயிட்டான் மதுரமாய் கசப்பான தண்ணீர் குடித்தா சீறி போட்டு கலைக்கு வைத்த மாதிரி இணைப்பாக திச்சைப்பாக இருந்தது குடித்தார்கள் கசபு மாறுவதற்கு தீமை இந்த நெருக்கம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆலோசனை கொடுத்தார் இதுல என்ன செய்கிறார்கள் என்று நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் ஒரு கட்டளையையும் வைத்து சோதிக்கிற ஒரு இடம் பரச்சை வாக்கு அடைய முடியும்பி சேர்ந்து சோதரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நான் பர்சுத்தாவினால் முச்சரிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை சீட்டு தேவனுக்கு மகிமே உண்டாவதாக உண்டு இந்த பரீட்சைகளை வெற்றி பெறுகின்றவர்கள் குறிக்கப்பட்ட நாளில் அடைவார்கள் இங்கே இங்கே மாறாவில் வரும்போது மாறாவின் தண்ணீர் கசப்பாய்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் அனுமதித்து விடுகிறார் அந்த சமயத்தில் அணுக வேண்டும் ஐயோ நம்பரை எனக்கு இப்படி வந்துவிட்டது நான் சரியாகத்தானே இருக்கிறேன் நான் கை கொள்ளுகிறேன் என்று நான் புரம்புவதல்ல அந்த இடத்துல நான் தேவனிடம் ஏன் கர்த்தாவு இந்த காரியம் எதற்காக வந்தது நல்லபடியாகத்தானே நடத்தி கொண்டு வந்தேன் கசப்பில் தாங்க முடியவில்லையே கசப்பான அனுபவம் என்று கேட்கும்போது வாழ்க்கை திட்டிப்பாக மாற்றும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதன்படி செய்யுங்கள் தண்ணீரை மண்டு கச்சாடலை ஊத்துங்கள் என்றால் ஊத்த வேண்டும் அது அருமையான திராட்சரசமாக மாறிவிட்டது ஹலே லோய்யா மாறாவிலே தண்ணீர் மிகவும் கசப்பாகி விட்டது வாழ்க்கையிலே பரிசுத்த அபிஷேகம் பெற்று தேவனுக்குள்ளாக களை கூர்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு சேஞ்சிங் ஆயிட்டு இது என்ன இது ஒரு பரிசாயம் ஒரு நியமம் ஒரு நியாயம் ஒரு கட்டளை வைத்து பரீட்சிக்கின்றார் இதில் நாம் ஜெயம் பெற வேண்டும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் அறிந்து அந்த பிரகாரம் செய்யும் போது இவைகளும் விட்டு நீங்கி போகிறது மாத்திரம் இல்லை அதான் சொன்னார் நம்முடைய சீடர்களை பார்த்து சோதனைக்கு என்று நீங்கள் சவனமாக சபிகொடுத்து அந்த பிரகாரம் செய்வீர்கள் என்றால் இந்த சோதனை என்ன செய்ய மேற்கொள்ளாது அணுகாது என்று இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிப்போம் தேவநாயக சத்தத்தை கவனமாய் கேட்டு சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானவை கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டாங்கள் நியாயங்கள் கட்டளைகள் யாவை கை கொண்டா எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்ப ஒன்றும் நமக்கு கர்த்தாய் கொண்டால் எகித்தலுக்கு ஒன்றையும் பெரும் எழுதி வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரவிடேன் நானே பரிகாரி ஆகிய கர்த்தர் டாக்டர் நானே பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று அன்றும் சொல்லுகின்றார் தேவனுக்கு மஹிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக நம்முடைய டாக்டர் இருக்கிறார் நமக்கு உள்ளேயான டாக்டர் இருக்கின்றார் நாம சத்திற்கு கவனமாக சபிகொடுக்க வேண்டும் சபிகொடுக்கும் போது வியாதிகள் ஒன்றை வரவிட மாட்டேன் வந்தாலும் நான் பரிகாரியாக கத்தர இருந்து குணமாக்குவார் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் வார்த்தை ஆண்டவர் சொல்லும் ஆண்டவர் பேசும்போது நாம் எங்கேயோ சிந்தித்துக் கொண்டு இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்குள் வந்து என்று நாம் காணகின்றோம் ஆனால் அப்படினா இந்த நாட்களில் அறிந்து கொள்ற காரியம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தனத்தில் போக வேண்டும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும் கவனித்து அதன்படி நான் செய்ய வேண்டும் அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறவைகளை அப்படி செய்யும் போது அவர் எகிப்தியில் வந்த அந்த மரம்புற பெரும்புறும் வியாதிகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறவிட மாட்டேன் அப்படியே அது சுமுசாய் செலவு வந்துவிட்டாலும் நான் பரிகாரியாயிருந்து நல்ல ஔஷதமாயிருந்து மருந்தாயிருந்து உங்களை நான் குணமாக்க வல்லவ என்று இருபது ஆண்டு சொல்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையிலா அலையிலா அலையிலா தேவனுக்கு மயுமை உண்டாவதாக ஆனால் அப்படி நான் எல்லாருமே ஆனவர்கள இந்த நாளிலும் கத்தட வார்த்தை என்ன சொல்கிறது நேற்று நான் இந்த நாலு உள்ள இதில் டயர்ட் நேற்று முழுவதும் படத்து இருந்தேன் நான் ஒரு ஆயத்தமும் செய்யவில்லை ஆராதனைக்காக ஆயத்தம் முடியாது இருக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அதாவது பாடி அவ்வளவு வீக்காக இருந்தது எப்படி இந்த வார்த்தை எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு பையனிடத்தில் சொல்லுகிறது போல இருந்தது எனக்கு என்னென்றால் இப்போது நான் சொல்லுகிறது சரி உனக்கு வேண்டியவை எல்லாம் அங்கே கிடைக்கும் என்று சொல்லு கை நீட்டி சொ அப்படி தெரிந்தது அறுபடி நாள் அருமையானவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கோ அதன்படி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் வாழ்க்கையில் இருக்கிற புணிகள் நெருக்கங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் மாறி போய்விடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக அன்று நான் சொத்துகிறேன் ஹலோ இரண்டாவதாகவும் ஒரு வாசிக்கலாம் அருமையானவர்களே நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ எந்த சூழ்நிலை கற்ற நல்ல பாதுகாப்பை தந்தருவதற்கு அவர் சுத்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த போல அவன் குமாரரின் பிரவேசித்தான் உலகம் அழிக்க சுத்தம் உலகத்தில கொடிய பாவங்கள் பெருகி பாவம் சந்தோட்டார் அழிக்க போகிறேன் என்று சொல்லி நோவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் ஒரு பேழை உண்டாக்கு சுவாச செய்ய முடியுமா ஆசாரிய வேலை தச்சு வேலை செய்தவர்கள் எல்லாம் அவர் எவ்வளவு பரிஹாசம் பண்ணி இருப்பார்கள் மழை என்றால் என்ன என்ன தெரியாது மழை அதுவரைக்கும் பெய்யல அதுவரைக்கும் மூடு மணி பனிதான் பெய்து தேசத்தில புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள் எல்லாமே பனியில் தான் வளர்ந்தது என்ன காணுகின்றோம் மழை பெய்ய போகின்றது வெள்ளத்தினால் இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் உனக்கு உலகத்தில் உண்டாகிற ஜீவராசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பேரை உண்டு பண்ணு என்றார் என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்தபடி அமைத்து செய்தார் செய்தார் கொஞ்ச நீளம் ஆண்டு போகும் சொன்னபடி தேவர் கட்ள பிரது மழை பெய்து வெள்ளத்தில் எல்லோருமே கலவை தட்டினார்கள் ஐயா தாத்தா தாத்தா என்று அதுவரைக்கு பிரகாசம் அடினார்கள் ஏதோ மையப்பட்டு செய்கிறான் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது காசு கிடைக்கிறது நாம் செய்து கொடுப்போம் என்றுதான் செய்தார்கள் இப்பொழுது கர்த்தனுடைய வார்த்தை தேவனுடைய இறைவனுடைய வாக்கு சொல்லோமே வைத்தியகாரமாக எண்ணோ ஒன்று புலம்புகராக காலத்துல சொன்னாரே என்று சொன்னோமே நாம் இப்படி எண்ணினோமே அவர் சொன்ன பிரகாரம் ஆயிற்று அருமையான கட்டிட பிள்ளைகளா இல்லையா இதெல்லாம் திடீர் நடக்கிற சம்பவம் அவர்கள் நாளிட்ட விட்டாங்க என்னவோ சொல்லுகிறார் மழையா வருகிறதா என்று மிதந்தது நோவாவுடைய குடும்பத்தாரும் எட்டு பேர் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் இன்று உலகத்துல வசிக்கின்ற ஜீவராசிகள் எல்லாம் இந்த வேலைக்குள் ஜோடு ஜோடாக சேர்க்கப்பட்டது வேலை தண்ணீரில் மிதந்து பெற்றோர்களும் அழிந்து போனார்கள் என்று நாம் காணகின்றோம் அருமையானவர்களே அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் சவி கொடுக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் சவி கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும் ஹெலே லோயா பாதுகாப்பு உண்டு நம்முடைய குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு உண்டு நம்மை சார்ந்தவர்களுக்காக பாதுகாப்பு உண்டு ஆன அப்படினால் தான் கத்தோடைய வார்த்தைக்கு கவனமாய் சவி வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது ஒன்று சுவாமிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நமர் வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமு வேலே சாமு வேலை என்று கூப்பிட்டு அடியேன் கேட்கிறேன் அடியேன் முடியாது என்று சொல்லவில்லை சின்ன பையன் மூன்று தடவை தேவன் வந்து கூப்பிட்டார் ரெண்டு தடவை மூன்று தடவை எழுப்பி ஓடுகிறார் அவர்கள் கடவுள் கூப்பிடுகிறார் என்று தெரியாது அந்த பக்தனுக்கு சின்ன வயதிலே பெரியவர்களை மதிக்கும் நல்ல ஒரு சுவாமி இருந்திருக்கிறது தேவனுடைய மனிதர்களை தேவனுடைய மனிதர்களாக எண்ணும் ஒரு பெரிய நல்ல இருதயம் இருந்திருக்கிறது சின்ன பையன்தான் டைம் ஆகிட்டு தூக்குகிற நேரம் வந்துட்டு ஏரி சுனார் மகிழப்படுத்துக அவருடைய வேலை சன்னல்களை திறக்கிறது அடைக்கிறது லைட்டை போடுறது அடைக்கிறது இதெல்லாம் அவருடைய வேலை அந்த வேலையை முடித்து விட்டு தன்னுடைய படுக்கறையில போய் படுக்கையை படுத்துக்கொண்டார் இப்போதான் சத்தம் கேட்கிறது சாமுலே சாமுலே அப்ப ஏலி தாத்தா தான் கூப்பிடுகிறார் என்று ஓடின அப்ப அவருக்கும் நான் கூப்பிடல ரெண்டாவது ஓடி வந்தார் கூப்பிட்டீங்களா என்று சொல்லி ஏலிக்கு தெரிந்து விட்டது நம்ம விட்டு கருத்தர் சாமு இடத்துல போய்விட்டார் நாமும் நம்முடைய குடும்பமும் சரி அவரோடு கருத்தர் பேசுகிறார் என்று தெரிந்துவிட்டு இரண்டாவது தடவை முடித்து மூன்றாவது இடத்துக்கு அனுப்பும் போது எளிமையை சத்தம் கேட்டால் கர்த்தாவை சொல்லும் அடியுறேன் சத்தத்துக்கு நான் சொவி கொடுக்கிறேன் மூன்றாவது தடவை கர்த்தர் கூப்பிட்டார் சாபுலே இதோ இருக்கிறேன் கர்த்தாவில் சொல்லும் அடியுன்னு கேட்கிற ஏழு குடும்பத்துக்கு வரப்போகிற சாபத்தை குறித்து சொன்னார் அருமையான கத்தொழை பிள்ளைகளை கத்தொழை சத்தத்தை சொவி கொடுக்கிறவர்கள் யார் பெரியவர்களை சரியில்லாவிட்டால் சிறியவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விடுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆசாரியன் தான் அவருடைய பிள்ளைகளும் பேர சரியில்லாதபடியினால சிம்மா சாபுரிடத்தில் பேச ஆரம்பித்தார் அன்று கொடுத்தார் அண்டவரே சொல்லும் கத்தாவே சொல்லும் அப்படின்னு கேட்கிறேன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் உங்களிடனிடத்தான் கத்தர் எதிர்பார்க்கின்றார் அசிரியாய் பேசலாம் சொப்பனத்தில் பேசலாம் வசனம் படித்துக்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய வசனம் பேசலாம் செவி கொடுக்க வேண்டும் இப்படி நம்ம ஆரம்ப நாட்களிலேயே இந்த கீழ்ப்படுகளுடையவர்களாயிருந்தால் இந்த ஆரம்ப நாட்களிலே இப்படி கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உள்ளத்தில் இருக்குமானால் அவர்கள்தான் பெரியவர்களாகிறது என்று நாம் காண வேண்டும் இந்த சின்ன சாமு சின்ன வயதிலேயே அதாவது தூக்கி கரக்கத்தை பாராமல் கர்த்தட சத்தத்துக்கு செபை கொடுத்தார் சபை கொடுத்து அதற்கு கேட்படிந்தபடியார் பெரிய தீர்க்கனாக மாறிவிட்டார் இப்படி ஒரு தேக்கதரிசு உண்டென்று உலகம் அறியும் அளவுக்கு அவ்வளவுக்கு கத்தர் உயர்த்தினார் என்று நாம் காணுகின்றோம் அறுபடி நாள் அருமையான கற்ற பிள்ளைகளை நாட்களில் கற்ற வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அந்த பிரகாரம் செய்யுங்கள் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள் செவி கொடுத்தால் அதாவது பெரும் நோய்கள் உங்களுக்கு வராது அப்படியே நோய்கள் வந்திருந்தாலும் பரிகாரியாக கத்தர் இருப்பார் பரிகாரியாக கர்த்தர் இருந்து அவைகளை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் சம்பவிக்க போகிற காரியத்தை இடத்துல சொன்னார் என்று நாம் காணுகிறோம் கலந்து வந்திருக்கிற அருமையான கர்த்தட பிள்ளைகளை நாம் பெரியவர்களோ சிறியவர்களோ நாம் ஏழைகளோ மற்றவர்களோ எப்படி இருந்தாலும் சரி நாம் கர்த்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற கடவுளுக்கு பயப்படுகின்றவர்கள இருக்க வேண்டும் என்று பயப்படுகிற பயம் உள்ள மிகுதியாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இவர்கள் தான் சரியாக கவனமாக கவனமாக செலவு எவ்வளவுதான் வாழ்க்கையில் கலைப்பு இருக்கட்டும் எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கட்டும் அந்த வார்த்தை முழுதும் உள்ளே பிரவேசித்து அங்கேயே போய் அவருடைய உள்ள இருக்கிற இறுதிய அது எழுதப்படும் முடியாது லேலுயா கல்லான இறுதி எடுத்து போட்டு சதையான அதில புதிய பிரமாணங்களை அதில் எழுதுவேன் என்று கத்தடி வார்த்தை சொல்லி இருக்கின்றது அருமையான கத்தடி பிள்ளைகளை கத்தடி சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்கும் போதுமையை பெற்றுக் கொள்வோம் செவி கொடுக்காதவர்கள் இழந்து போகின்றார்கள் மோசையுடைய பார்க்கும் போது அந்த ஆண்டவர் மிகவும் கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருந்தார் ஒரு தடவை அவர் கற்றுடைய சது செவி கொடுக்காமல் போனபடியினால் என் ஜனங்களை கொண்டு சேர்க்கும் அந்த பணியை தடுத்து என்று நாம் காணுகிறோம் கேட்டார் அண்டவரு இந்த ஒரு வீசை மாத்திரம் அந்நீத்தள்ள மாண்டவர அந்த பேச்சை விடு அந்த பேச்சை விடு யோசுவா ஜனங்களை காண்கொண்டு போவார் அருமையானவர்களே கவனமா இருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட சலாக்கியத்தை பற்றி பற்றிக் கொண்டுமையாக பிரயாசப்படுவோம் நம்முடைய கவனமாக செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறது எதுவா இருந்தாலும் நாம் அப்படியே செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இங்கே வாசகி எண்ணாக இருபதாம் அதிகாரம் முதலாவது என்ன ஆகும் இருபதாவது அவர்கள் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்ற ஆடல் வாடல் பண்ணுகிறதும் இருக்கும் வாழ்க்கையில சிறிது குறைவு ஏற்பட்டவுடனே ஒரே பழைய எகிப்துக்கு போயிடுவாங்க மனசு அங்கே போயிடும் நாம் அங்க எகிப்து நல்லா சாப்பிட்டோமே நல்லா சாப்பிட்டோமே நல்லா சாப்பிட்டோமே என்று அங்கே எகிப்தோக்கி போய்விடும் நமக்கு ஒரு தலைவரை தெரிந்து கொண்டு நாம் பழையபடியாத எகிப்த தேசத்திற்கு போய்விடுவோம் என்று அவர்கள் கூட்டம் கொடுக்கிறதே அவருடைய வேலையாக இருந்தது இப்படி இருக்கும் போது இங்கே தண்ணீர் இல்லை வரும்போது இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அப்படினாலே இவர்கள் பழையபடி ஆரம்பித்து விட்டார்கள் ஆண்டு சொன்னார் நீலை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலை நோக்கி நீட்டு கோலை ஈட்டி பேசுங்கள் என்றார் இவருக்கு இந்த ஜனங்களுக்கு எத்தனை தடவை நன்மைகள் பெற்றாலும் உணர்வு இல்லையே என்று சொல்லி ஆத்திரம் தாங்க முடியாமல் என்ன செய்து விட்டார் கண்மலையே அடித்து விட்டார் அடித்து விட்டார் இல்லையா மக்களுடைய மக்களுடைய பிரசனால இவர்களுடைய கீழ்புடியாமல் எதிர்த்து நிற்கும் சுவாவங்கள் குணங்கள் அடிக்கடி விழுந்து போகிற காரியம் அடிக்கடி பழைய வாழ்க்கையில் நினைவு கூறுகிறது இவைகளெல்லாம் அவர் மனதிலே கொண்டு கோரெடுத்து மறை அடித்து விட்டார் இப்ப குற்றம் யார் குற்றம் செய்த ஜனங்கள் வழியில இந்த மோசை ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனிதன் முகமுகமாய் தேவனை பார்க்கிறவர் தரிசிக்கிறவர் இவருக்கு அந்த குற்றத்தை கருத்து அவர் மன்னிக்கவில்லை இல்லையா யார் எப்படி தேவனுடைய சத்தத்திற்கு மிகவும் கவனமாய் சொல் கொடுக்க வேண்டும் அவர் சொல்கிறபடி செய்யுங்கள் லே இலையா கண்மலையை புறப்பட்டது அவர்கள் மிருகங்களும் அற்புதம் நடந்ததனால் கர்த்தர் செய்கிறார் அதாவது கர்த்தன காட்சிகள் தரிசனங்கள் உண்டாகும் அதனால் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று எண்ணுவதற்கு தேவன் தமிழ் நாமக்காக செய்கின்ற கிரிகளாக இருக்கும் அவைகள் இப்போ இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இவர்கள் மாறாக மழை அடித்தார்கள் ஆனாலும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது தண்ணீர் ஏரளவாய் குடித்தார்கள் அருமையானவர்களுடைய வெளியே அற்புதம் நடக்கிறது என்று நாம் எண்ணுகின்றோம் அற்புதங்கள் அங்கே நடக்கிறது எவ்வளவு பெரிய புதுமைகள் நடக்கிறது புதுமைகள் நடக்கிறதுனால் நாம் சரியா இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல என் மூலம் ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அது அவருடைய நாமம் அகிமைக்காக எனக்காக என்னை கொண்டு என் மூலமாக அது என்னுடைய நல்ல காரியத்தினாலே அல்ல என்பதை நான் அறிகிறேன் அதபடி நான் இந்த மோச கோலையெடுத்து கண்மலையில் ஓங்கி அடித்து விட்டான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஜனங்களை குடித்ததாக நோக்கி இஸ்ரவேல் புத்திர கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக காணவனை பார்த்துக்கொள் என்று சொல்லி மலையில் ஏறிப்பார் என்று சொன்னார் இந்த நூற்றி இருபதாவது அவருடைய கண்கள் தெளிவாக இருந்தது தெளிவாக இருந்தது நீ கானுக்குள் ஜனங்களை கொண்டு சேர்க்க மாட்டா கான பார்த்துவ என்று சொன்னார் நாங்கள் இஸ்ரோ நாட்டுக்கு போயிருக்கும் போது அந்த இடத்தில் கொண்டு விட்டு பார்க்க வைத்தார்கள் காணானே மோச எந்த இடத்திலின்று காணானை பார்க்க சொன்னாரோ அந்த இடத்தில் நாமளும் போய் நின்று பார்த்தோம்னா அதற்குள் போகவில்லை மோசு மோசு ஜனங்களை அதுக்குள்ள கொண்டு அந்த திருப்பணியை யோசி அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார் அல்லையா இலவியா அன்படி அளமையான கற்றுப்பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் அத நேரத்தில் செவி கொடுக்காதவர்களுக்கு அவர் விரோதியாக மாறி விடுகிறார் என்று நாம் காணுகின்றோம் அவர்களுக்கு செய்வோம் என்ற காரியத்தை சொல்லாமல் தடை செய்து போட்டு விடுகிறார் என்று நாம் காணுகிறோம் அன்படியால் பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய அவர் சொல்லுகிறபடி மாத்திரம் செய்தால் போதும் ஒவ்வொரு காரியங்களும் இடத்துல கேட்டு நாம் செய்தால் போதும் சொல்லாத செய்யாமல் அமைதியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படி நாலவர் கேர்க்குன்னு சொன்ன வார்த்தை பாருங்க ஒன்று சுவாமுவேல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினைந்து வசனம் இருபத்தி ரெண்டு சாமுவேல் கத்திர பார்கிலும் கர்த்தரையே சத்ததர்க்கே கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்கு தாகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியைப் பார்க்கிலும் கீழ்ப்படி பலி பார்க்கிலும் கீழ்ப்படிதளோ ஆட்டுக்குடாக்ளின் நிணத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் उत्तम ஆட்டுக்குடாக்ளின் நிணத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலே उत्तमம் அல்லேலூயா அல்லேலூயா இந்த கொட ஆடுகளෙන් தந்து கிளें கொண்டு வந்து கடவுளுக்கு பலசலத்த போகிறேன் என்று கொண்டு வந்திருக்காயே உனக்கு கொடுங்க உட கட்டளை என்ன அந்த தேசத்தில் உள்ள ஒரு ஜீவன்களை உயிரோடு விடக்கூடாது சிறுவ ஜனங்கள் எகத்திலிருந்து வரும்போது காணாது வழி நடக்கும்போது அவர் பிரதேசத்தின் வழியாக வழி நடந்து போக கூடாது என்று ராஜா தடை செய்து போட்டான் அவலை ஆன வழியினால் அந்த சாபம் அவர்கள் மேல் இருக்கின்றது நான் அவைகளெல்லாம் ஒரு ஜீவனை உயிரோடு விடாதே என்று சொல்லியிருந்தேனே நீ அவைகளை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறது என்ன ஆண்டவரே அது உமக்கு பலி செலுத்துவதற்காக நான் சொல்லுகிறார் பழிய பார்க்க கீழ்பிடிதலும் ஆற்றுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலாம் சவி கொடுத்தல் உத்தமம் சவி கொடுத்தல் உத்தமம் கத்துடைய வார்த்தைக்கு சவி கொடுப்பது உத்தமமான காரியம் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொத்து இருக்கிறேன் நம்மை பெரியவர்களாக தேவர் ஆக்க விரும்பி அழைத்து இருக்கின்றார் நம்ம எல்லோரையும் எல்லோரையும் கேத்த பெரியவர்களாக மாற்ற முடியாக அழைத்து இருக்கின்றார் தாயார் சொன்னார்கள் ஏ சுவாமி சொன்னார் சிறியே உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை என்று வரவில்லை என்று மறுத்துவிட்டான் இந்த மாதிரிக்காக மறுபடியும் ஒன்று சொல்லவில்லை உடனே ஒரு டக்கு என்று வேலைக்காரத்தில் சொல்லிவிட்டார் கவனமாயிருங்க அவர் என்ன சொல்கிறாரோ உடனே அதை செய்திருங்க இங்க குறையெல்லாம் நிறைவாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த பிரகாரம் செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அலையிலையா அது கலவிட்டு வந்தவர்களெல்லாம் மிச்சிக் கொண்டார்கள் யாரை மிச்சிருப்பாங்க கலனை விட்டுக்காரனை வைத்திருக்கிறான் அந்த விஷயம் ரசத்தை கொண்டு வந்திருக்கிறானே என்று எண்ணினார்கள் நமது ஆண்டவராகிய தேவ நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகின்றார் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யும் கிரியைகள் பெரிதாக இருக்க போகின்றது என்பதை நான் அறிகிறேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அனுப்பினால் ஆண்டவர் ஆகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நோவா தேவன் தனக்கு கற்றலைட்ட எல்லாவற்றையும் செய்தார் அன்படினால் இன்று முழு உலகத்தில் இந்த ஜீவன்களா இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகிறோம் மூன்றாவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதும் பத்தும் ஒருவர் வாசிக்கலாம் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவளிடத்தில் ஆளப்பி நீ போய் ஓர்தானில் ஏழு ஸ்தானம் பண்ணு அப்பொழுது ஒரு மாம்சம் நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் தேவனுக்கு மகிமை ரெண்டாவதாக இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு புதுமையாக தெரியல தண்ணீரே ரசமாக மாற்றினார் மாறாவிலே கசப்பு வந்தவுடன் பக்கத்தில் உள்ள மரத்தின் போட்டவுடன் மதுரம் ஆயிடுச்சு இதெல்லாம் சுவாசிக்க முடியுமா என்று எண்ணுவார்கள் அறிவாளிகள் அறிவாளிகள் அப்படி சொல்லுவார்கள் இதெல்லாம் எப்படி நடக்குமா என்று தேவனுக்கு மயமண்டதாக கருத்தர் சொல்லுங்கிறதையும் செய்ய வேண்டும் நம்முடைய பாஸ்தவர் மதுர ஜிலாவில் மதுர ஜிலாவுக்கு ஹெட்டாக இருந்த ஒருவர் அவருக்கு அவருக்கு உடம்பெல்லாம் காலெல்லாம் குஸ்த ரோகம் ஆகிடு ஒரு வியாதியில் நம்ம கொண்டு வரப்பட்டார் அவர் சபைக்கு வருகிறதுக்கு முன்னார் ரெண்டு காலிலேயும் அந்த ரோகம் அதாவது தண்ணியாக வடி ஒரு படத்துருக்கிற இடத்துல தண்ணி போய் ஓடி வருவதில் கட்டி கிடக்கும் அப்படி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார் இவனை பராமரித்து இவனுக்கு ஜெபம் பண்ணி குணப்படுத்தி விட வேண்டும் இவன் மூலமாக மதுரை ஜில்லாவில் என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படும் என்று கத்திர எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதை கேட்டு நான் அவங்க அவரை தங்க வைத்திருந்தோம் அப்போ எங்களுடைய ஊழியம் ரொம்ப ரொம்ப நெருக்கடி பழைய தண்ணீர் கூட குடிப்பதற்கு அவருக்கு கொடுக்க இயலாது அப்படிப்பட்ட அவர் நெருக்கடியான ஊழிய காலம் அதோடு அவர் கூட இருந்தார் அவருக்காக நாங்கள் ஜெப்பம் பண்ணினோம் அவருடைய காலை கழுவினோம் காலை கழுவி எண்ணெய் பூசி அவரை வைத்திருந்தோம் இப்போ ஒரு நாள் கர்த்தர் சொன்னார் பக்கத்தில் இருக்கிற மலையடி வாரத்தில் ஒரு பச்சிலை கிடக்குது அந்த பச்சிலையை பறித்து கொண்டு வந்து அதை நன்றாக கை கொண்டு பிசைங்கள் எண்ணெய் மாறி வரும் அதே அவனுடைய ரோகம் இருக்கிற இடத்துலலாம் பூசுங்கள் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார் இல்லையிலா இல்லையிலா அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யும் ஆமாம் காட்டில் நடக்கிற பச்சிலே பறித்துட்டு வந்து போடுங்கன்னா போடுவீங்களா கோயில் தேடி கண்டுபிடித்தோம் தேவனுக்கு மைமதாக பிள்ளைகளே ஆண்டவராக தேவன் சொன்னார் என்ன பிரகாரம் செய்யுங்கள் அவனுடைய ரோதம் சௌக்கியமாகிவிடும் என்று அப்படியே பறித்து கொண்டு வந்து பாவிற்க இடங்கள்லாம் பூசினோம் குணமாகி மதுரை ஜில்லாவில ஒரு பெரிய அவர் மூலமாக மதுரை கொடை ரோடு சுற்றுவட்டாரங்கள் கொடைக்கானல் இந்த பகுதிகளெல்லாம் கத்துக்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது நாகமான் இடத்துல நாகமான் இலசாக தேடி வருகிறார் இந்த நாகமானுடைய எண்ணம் என்ன அதாவது நான் ஒரு படகுகளுக்கு தலைவன் படையின் அதிபதி ஒரு பெரிய மனிதன் என்னை கண்டவுடனே அந்த தேவனுடைய இறங்கி வந்தது உச்சிலிருந்து பால வரைக்க நோயை தடவி சோமாய்க்கு எடுத்து என்று இந்த நம்பிக்கையோடு அவர் வந்தார் இந்த நம்பிக்கையோடு வந்தார் அருமையா கத்திரப்பில் கர்த்தர் மனிதன் எதிர்பார்க்கிற விரும்புகிறவனமாய் ஒன்றை செய்கிறது ஏலசாதன இருப்படத்தொன்று இழம்பில்லை அதோ நாகவான் வருகின்றான் அவனை யோர்தான் அதில் போய் முயங்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு போகச் சொல் இருந்தான் என்ற வார்த்தை உண்டாய் என்ன சொல்லு தொடர்ந்து நினைத்திருந்தேன் நான் பண்ணி சுத்தமாக இஸ்ரேவேலின் தண்ணீரை எல்லாவற்றை பார்க்கிற தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பற்பாறு நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த திருக்கத்தரசூர் எதிர்பார்ப்பு என்ன பெரிய மனிதன் காணிக்கொண்டு வருவான் நிறைய வகுமதிகளை கொண்டு வருவான் அவன் ஒரு பெரிய தேசத்தில் ஒரு முக்கியமான ஆள் என்று எண்ணி எனக்கு அவளை கணம் கொடுத்து அவனாக வந்து என்னுடைய உச்சிலிருந்து படவி என்னுடைய வியாதியை நீக்கி விடுவான் என்னால் இப்படிப்பட்டவன் பெரிய ஆளுநடத்தில் வந்துவிட்டானே என்று எண்ணுவான் என்று எண்ணா அப்படி அல்ல உன்னை விட மனிதன் பன்முடங்கு கூடவன் வளர்ந்தான் பெரியவன் என்பதை அவன் அறிய வேண்டும் அல்லவா ஆள் சொல்லிவிட்டு விட்டான் கடும்பம் கொண்ட கடும் கோபம் கொண்டு திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு போகின்றான் என்னுடைய நாட்டில் எவ்வளவு அழகாக தெளிவான தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகின்றது இந்த யோரீ கவங்கல தண்ணீரை போய் நான் குளிக்க வேண்டும் வேண்டுமா என்று அவன் சொன்னான் வேற காரணம் சொன்னான் யஜமானே ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செய்திருப்பீர்கள் அல்லவா ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு தீர்க்கதம் சொல்லுகிறான் இந்த பிரகாரம் செய்ய சொல்ல நோய் சோவாகிவிடும் என்று சொல்லி அவன் இறங்கி தேவனுடைய முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுப்ளை மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் தேவனுக்கு மயமே உண்டாவதாய் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் இன்று தமிழக ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் பெரிய காரியங்களை செய்துவிட்டு கர்த்தனை வார்த்தைக்கு சொவி கொடுக்காமல் போனால் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆறு மணி நாள் அருமையானவர்களே பெரிய பக்தன் மோச பெரிய ஆழ்பாருங்க அவர் ஒரு வார்த்தையை மீறி விட்டார் மலை பார்த்து பேசு என்று சொன்ன இடத்துல மலை அடித்து விட்டார் மலை என்றால் அது வெறும் மலை இல்ல அது கண்மலை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது கண்மலையாகி கிறிஸ்து இஸ்ரவல் ஜனங்களோட வழி நடந்தார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது உருந்தியர் பத்த அதிகாரத்தில் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் பிரசுத்த நாமத்திற்கு மயமாவதாக அருமையான கற்றிருப்பிள்ளைகளே நாகமான் வேலைக்காரனுடைய வற்புறுத்தலுக்காக இலசா தெருதரசின் மூலமாய் சொன்ன கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடைந்தான் செவி கொடுத்தான் அந்த நதியில போய் ஒன்று ரெண்டு தடவை முங்கினான் ஒன்று மாற்றம் ஆறு தடவை பார்த்தான் குஸ்தரம் அப்படியே தான் இருக்கு ஏழு தடவை தடவை வெளியே எழும்பி வரும்போது சரீரம் எப்படி ஆயிற்று சிறுபிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறி அலையலு அலையலு அருமையான கற்பனை வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒல்லமை இருக்கிறது என்று நாம் காணுகிறேன் இந்த வாரமும் பூமி படைக்கப்பட்டிருக்கிற சகல சிருஷ்டி புகழும் அந்த வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகிறோம் அந்த தேவனுடைய சொல் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி அப்படி அப்படி அப்படி மனிதன் தான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியா தேவாசிர்வாதத்துக்கு தூரமாக்கப்பட்டு விட்டான் தூரமாகிவிட்டான் தேவாசு பெற முடியாமல் மனிதன் போய்விட்டான் மனிதன் தேவனுடைய கணத்திலே உயர்த்தப்பட முடியாமல் போய்விடுகின்றான் ஆரம்ப நிமிஷத்தில் அது உலக பணகாரமாக கூட இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் திடீர் பணக்காரனான உடனே கண்முக்கு தெரியாமல் நடக்கவே தெரியாமல் விழுந்து போகிறது எத்தனையோ பேர் அவருக்குரிய ஜீவி அப்படித்தான் ஒருவர் புதுசாக வந்தார் ஆண்டு இந்த புதிய ஆத்மாவில் பலகிரமான ஆத்மாக்களுக்கு தான் அதிக காட்சி தரிசனங்களை கொடுப்பார் அவர்களை பலப்படுத்துவதற்காக கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் அப்படி வைப்பார் அதற்காக நான் ஒரு பெரிய ஆளுநர் எண்ணுவதற்கு இல்லை அதற்காக நான் எல்லாரும் கர்த்த எனக்கு இதை செய்கிற தனக்குள்ளே பெருமிதம் கொள்வதற்கும் புதுசாக வந்தார் பெற்றார் அவர் பரிசு அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு விசுவாசி ஆக்கி அவருக்கு நல்ல காட்சி தரிசனங்கள் வெளிப்படுத்தல்கள் உண்டாக ஆரம்பித்தது நிறைய உண்டானது இப்படியே இருக்கும் போது நல்ல ஃபோவராக இருப்பார் திடீர்னு வர வர வர வர வர சரியான ஒரு இது இல்லை ஆரம் இல்லை தூக்கம் அம்மா ஒரு இப்படியெல்லாம் ஒரு அப்போ ஒரு நாள் பார்சல் கூப்பிட்டு என்ன பிரதார் ஆரம்பத்தில் உச்சமாக இருந்தீங்களே இப்போ என்ன ஏதாவது அறிக்கை செய்ய வேண்டியிருக்குதா அப்போ அதான் அவர் சொன்னார் சரியா இருந்தியா ஆனால் இடையில் ஒரு நாளாக நினைச்சேன் எனக்கு கிடைக்கிற இந்த வெளிப்படுத்தல் மேலே இருக்கிற பெரியாவுக்கு இருக்குமா என்று நான் ஆராய்ச்சி பண்ணினேன் அவருக்கு இப்படி வெளிப்படுத்தலாம் இருக்குமா ஒரு நாள் இப்படி வெளிப்படுத்தல சொல்லையே நாம சொல்றதானே கேட்டு ஒரு சபைக்கு அறிவிக்கிறார் நம்ம சொல்றதானே கேட்டு அவன் கத்தவர்களோடு பேசுகிறார் என்று சொன்னார் இவரிடத்துல கத்தர் பேசுவாரா இவருக்கு இப்படிப்பட்ட வெளிப்படுத்தலாம் இருக்குமா என்று எண்ணினேன் பேச உரி விட்டுட்டார் ஒன்றும் இல்லை எல்லாம் அணைஞ்சு போச்சு அருமையான கத்துடைய பிள்ளைகளே அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடை வார்த்தையை கேட்போம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கிழிப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு சுமை கொடுக்க வேண்டும் அவள் தான் வளர்வார்கள் சாமுயில் சின்ன சாமுல் கத்தாவை போய் ஏலியின் இடத்துல சொன்னார் ஏலி அவை அவர் கருத்தர் அவர் தமக்கு சுத்தமானது செய்வார் செய்யட்டும் என்று சொன்னார் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் அதைத்தான் சொல்லிவிட்டார் அர்மையானவர்களே எப்படியோ கர்த்தடை வார்த்தைக்கு யார் சவி கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மென்மேலும் பெரிய ஆளாக கர்த்தர் ஆக்கி விடுவார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் இவருக்கு சவி கொடுங்கள் ஒரு பெரிய ஐயா அவர்கள் நம்முடைய சபையில் இருந்தார் இடைக்காலத்தில் அவர் இறந்து விட்டார் வயதாகி பர்லம் போயிட்டார் அவர் நல்லா பேசுவார் படிப்பு கிடையாது நல்லா பேசுவார் பைபிள் இதுவெல்லாம் பிள்ளைகள் படிக்கிறதை கேட்டு அவருக்கு அப்படி ஒரு நாலேஜ் அது அப்படியே மனசில் வைத்து அப்படியே சொல்லுவார் சம்பவத்தை பைபிளில் ஒன்றும் படிக்க வராது ஆனால் சொல்லுவார் அழக அப்போ ஒரு நாள் வந்தால் நான் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தார் ஐயா ஒரு காரியம் எனக்கு சொல்லணும் போல இருக்கின்றார் சொல்லுங்கள் ஆண்டவர் பாருட்டீங்களே உங்கள மாதிரி ஒரு ஆடவருக்கு இல்லாதனால அவர் தப்பி செய்து விட்டார் என்ன என்று அவரிடத்தில் கேட்டேன் அன்னைக்கு நீங்கள் நீங்க பிந்தி பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் அன்றை இருந்தீர்கள் என்றால் அதை தடுத்து நிறுத்தி அவருக்கு ஆலோசனை கொடுத்து தவறு செய்யாமல்ாரையா இவனமாக இருக்கு ஆலோசனை சொல்ல நாம் யார் அவர் முற்று அறிந்தவர் என்ன சொல்லவே சொல்லும் கர்த்தாவே என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் சொல்லும் என்றுதான் பக்தர்கள் கேட்டார்கள் அவர்கள் தான் பெரியவர்களாக மாறினார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது கிறிஸ்து தம்முடைய மூன்று சீடர்களை அழைத்து கொண்டு போய் மறு ரூபில மறு அந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறார்கள் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்றுக்கு மய்மை உண்டாவதாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாத ஆண்ட மூன்று சீசர்களை அழைத்து கொண்டு போய் மறுவிலே மறுவமான எலியாகவும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தவுடனே எப்படி போட்ட இவ்வளவு பெரிய முகத்துவமான தேவராயிருந்திருக்கிறார் என்று எண்ணி என்பதை நான் கீழே போகக்கூடாது ஆண்டர் கொண்டு சொல்லுவோம் ஆண்டவரே உமக்கு சித்தமானார் இங்கே உமக்குவரும் கூட அறம் மோசிக்கு ஒரு கூடாரங்களை போட்டு இங்கே நாம் இருந்து கொள்வோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு இவருக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க உங்களுடைய விருப்பத்தை காட்டாதுங்க அருமையான கட்சி பிள்ளைகளை ஸ்ரண்டு போயிருக்கும்போது அந்த இடத்தில் ஒரு பெரிய தேவாலயம் கட்டி வைத்திருக்கிறது அந்த தேவாலயத்துக்கு மேலே மூன்று கூடார மாதிரி அமைத்து வைத்திருக்கிறது இதில் தான் இயேசு மருவமான மலை அந்த மலை இப்பொழுது ரோடெல்லாம் போட்டெடுத்து டூரிஸ்ட் சென்ற மாதிரி ஆக்கிட்டாங்க முன்னாவது அது வனாந்திரமான காடுகளாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல இயேசு மருவமானார் அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சந்தர்ப்பங்கள் வரும்போது நம் கடவுளுக்கு ஆலோசனை கொடுக்குறவர்களா இல்லாதபடி ஆலோசனை கட்டட வார்த்தை உண்டாயிட்டு நீயும் குடும்பமும் தப்பித்து எங்க போங்க மலைக்கு போங்க என்றார் அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படியாண்டே அப்படியாண்டே என்றார் பேருடத்தில் கற்று தம்முடைய பாடும் மரணங்களை குறித்து அறிவித்தார் அறிவிட்ட போது பேர் எல்லாத்திலுமே ரொம்ப அவசரமான தனியாக அழைத்துட்டு போய் அப்படியே ராஜா வாக்கிய மக்கள் எழுகிறார்கள் நீ ராஜாவானால் நாங்கள் எல்லாம் மாறிடு பெருமை இருக்கும் பாரு வார்த்தை என்ன சொல்கிறது இவர் என்று இவருக்கு இவருக்கு சதி கொடுங்க இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று இறைவாக்கு உரைக்கிறது உங்களுக்கு எனக்கும் இன்று தருகிறது ஆலோசனை அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள் மரத்துக்கு ஒப்ப வெட்டி போடு தண்ணீர் தீப்பாக மதுரமாக அப்படி ஆயிட்டு தண்ணீர்ல எழுதவே முழுகி எழும்பிப்போம் குஸ்தோரகம் சோமாகிவிடும் தண்ணீரில் முழுகினார் சுஸ்தமாகி விட்டது என்று நாம் காணுகிறோம் அலையலையா அலையலயா கிடந்திருக்கிற அருமை அரப்பு தேவண்டு பிள்ளைகள தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்வோம் தேவன் சொல்கிறபடி நாம் செய்வோம் நா அப்படியாகும் இங்கே சட்டிகுளம் பண்ணியூரிலிருந்து ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து கொண்டிருந்தார் அவருக்கு மூல பௌந்தரிய வியாதி என்ற ஒரு பெரிய வியாதி இருந்தது அது என்னென்றால் தினமும் அவருடைய மூலத்தில் வெளியே போகும்போதெல்லாம் ஒரு வியாதி மாதிரி ஒன்று உடைந்து பிளட் ஆகும் போய் சேரில் உட்கார முடியாது சூழலுக்கு டெய்லி சூழலை நட்டவன் என்று தான் பாடம் நடத்தேன் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வியாதி அவருக்கு இருந்தது டாக்டர் போய் செக்கப் பண்ணும்போது அவங்க செக்கப் பண்ணிவிட்டு சொன்னாங்க அதாவது குடலுக்குள்ளே ஒரு பெரிய புழு கிடைக்குது இந்த புழுவை சாகடிக்கிறதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்தால் அது உங்களுடைய உயிரே போயிடும் உங்களுடைய உங்களே அது காலி பண்ணிவிடும் அப்படிப்பட்ட மெடிசன் கொடுத்து தான் அதை கொள்ள முடியும் அது ஒரு இடத்த நிற்க அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது அது எழுத போய் கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி இருக்கும்போது ஒற்றையால் உலகில் நம்முடைய பிரேயர்னால் பதினெட்டு வருஷம் பூமியாக இருந்தவர் அம்மா வாய் பேசினார்கள் அல்லவா அவர்கள் ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துகிறார்கள் அங்கே போயிருக்கிறார் அங்கேயே போன இடத்துல அவர்கள் எப்படியோ நம்முடைய அட்ரஸை சொல்லிவிட்டார்கள் இப்படி ரெண்டு பிரதர்ஸ்கள் வந்தார்கள் வந்து என்னை குணமாக்கினார்கள் கத்திர நாமத்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை கேட்டு நாம் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம் இல்லையா அவருக்காக ஜெபம் பண்ணினோம் கொஞ்சம் குணமாகும் பழைய அது அதிகப்படும் அப்போ பாஸ்டிங் இருந்தோம் பாஸ்டிங் இருந்து அறிய வேண்டும் ஏன் எப்படி என்று கத்திரத்தில் கேட்க வேண்டும் என்று ஜபத்தில் வைத்து வெந்தயத்தை எடுத்து கிளாஸ்ல நைட்ல ஊற போட்டு காலையில எலும்பின தண்ணியும் வெந்தயத்தில் சேர்த்து சாப்பிடும் குடமலக்கும் வரவழைக்கு தெய்வீக சுகம் என்பது கத்தர் பற்பள வகையிலேயும் குணமாக்கி இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகின்றது கண்களை தொட்டு கீழே நீர் நீர சேர் உண்டாக்கி கண்ணிலே பூசி இருக்கிறார் போடும் முடியாத தீர்க்கன் மூலமாக கத்தனை வார்த்தை உண்டாயிற்று அப்படி போட்டு சுகமாகிவிட்டார்கள் அப்படித்தான் இன்றும் கத்தனை செய்கிறார் மருந்து என்று சொல்லிடுவார்கள்ருந்து மீன் குழம்பை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் அதுல அவ்வளவு மெடிசன் தான் சேருது வெங்காயத்துக்கு உள்ள பூ எடுத்துக்கிடுங்க அதாவது வசல் எடுத்துக்கிடுங்க வைக்கிறது எல்லாமே மருந்து தான் அவைகளை கேப்சூல் ஆக்கி பவுடர் ஆக்கி கேப்சூல் ஆகி மெடிக்கல் ஸ்டோர்ல வருகிறது மீன் மீன் என்ன வேப்ப எண்ணாமல் கசகம் என்று கேப்சூலம் என்று கண்டுபிடித்து அப்போ இந்த வெந்தயத்தை நினைவு போட்டு அப்படி குடிக்க சொல்லணும் காலில் வெறுமை வயித்துல வெந்தயத்தையும் சேர்த்து குடிச்சிடும் சரியா ஒரு வாரம் கழித்தார் ஒரு வாரத்துக்கு ஒரு காலம் சர்ச்சைக்கு வருவார் ஒரு வாரம் கழித்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா இந்த மாத்திரை டக்கு என்று பிடிக்கும் அந்த நாள் முழுவதற்கும் சாயங்காலம் அது விட பண்படங்காக இந்த வெந்தய தண்ணீரை குடித்து உழவை சேர்ந்தோ சேரலையோ பெரிய ஒரு பெரிய சுகம் நான் அனுபவிக்கிறேன் நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் விடுதலை ஆகி என்று எல்லாம் சாப்பிடுகிறேன் மனைவிக்கு ரெஸ்ட் கிடையாது டெய்லி காலையில் சூடாதான் ஆகாரம் தர வேண்டும் பழையது ஒன்றும் நான் எடுக்க முடியாது இப்படி எல்லா ஆகாரமும் சாப்பிடுகிறேன் சௌக்கியமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அவர் கடைசுவரைக்கும் திருச்சபையினுடைய அங்கமாக இருந்து வயதாகி பரவகம் போயிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையானவர்களே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் கவனமாய் செவி கொடுப்பாயானால் இது குணமாகும் வியாதி நீங்கும் கசப்பு மாறும் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நல்ல ஆண்டு நான் சோதனைகிறேன் ஒன்பது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை ஒருவர் உமிழ்நீரனால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருநருடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோபாம் குளத்திலே கழுவு என்றார் சீலவாங் குளத்தில் எல்லா தண்ணீர்லையும் கிழவினால் எங்கிருந்து வருவாங்க போட்டுட்டு போயிருவாங்க அப்புறம் இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது அப்படி விக்கி விட்டுட்டு போயிருவாங்க இல்லை தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன்தான் அவன் பேர் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாட்ட போய் அவர்களுடைய வாழ்க்கை உப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு பாவரிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் போது என்ன ஆயிரம் சுத்திகரிப்பு கண்கள் திறக்கப்படும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் கண்டவர்கள் எல்லாம் போறவாறு வழியிலே தாயாக தகப்பனாக இருந்து வழி நடத்தணும் அப்படிப்பட்டவர்கள போய் கழுவினால் பார்வை உண்டாகணும் சேரை பூசி சிலவங்குளத்தில் போய் கழுவி குருடன் நான் கேட்டு கேட்டு போ அனுப்பப்பட்டவன் எங்க இருக்கிறான் சிலவங்குளம் எங்கே இருக்கே போய் கழுவினான் கழுவி டக்குன்னு கண்டு திறந்து போகும்போது தடை தடவை போனவன் இப்படி கம்பீரமாய் ஓடி அருமையான கத்துவ பிள்ளைகள நீங்கள் நானும் அனுப்பப்பட்ட இடத்தில் கழுவி பார்வையடைந்திருக்கின்றோம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு உத்தரவு கொடுத்து தாக உங்களுக்கும் எனக்கும்